இருபதாவது ரெக்கார்டிங் டுவெண்ட்டி எட் நான்காவது சாப்டர் பட்டதி யானையின் பரிசு இன்று கேரள நாட்டில் ஓணம் பண்டிகையும் பூரம் பண்டிகையும் பிரபலமாக இருக்கின்றன சேரநாடு பல பகுதிகளாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு ஒரே திருவிழாதான் திருவிழா தான் மிக பிரபலமான திருவிழாவாக இருந்தது அதுதான் கொடுங்கோலூர் பகவதியம்மனுக்கு எடுக்கப்பட்ட விழா கோடை காலத்தில் மழை வேண்டி நடத்தப்படும் விழாவாக அது அமைந்திருந்தது வடநாட்டு ஹோலி பண்டிகையில் நடப்பது போல இங்கேயும் சாயத்தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் தெளித்து விளையாடுவார்கள் அந்த சாயத்தண்ணீர் ஒன்று வெறும் மஞ்சள் நீராக இருக்கும் இல்லையில் சிறிது சுண்ணாம்பு கறந்து சிவப்பு நீராக இருக்கும் ஆரத்தி சோறு நிறமாகிகிறது அல்லவா அதுபோல் அது அந்த பக்கம் நாட்டு எல்லையில் தென் திருவிதாங்கோடு நாச்சில் நாஞ்சில் நாட்டில் இருந்தால் அது ஆரம்பமாகும் இந்த பக்கம் கொங்கணாட்ட இயல் மலபாரில் இருந்து ஆரம்பமாகும் விசால கேரள முழுவதிலும் இந்த விழா எல்லோராலும் கொண்டாடப்படும் வந்தகுடி ஏரிய சீரியன் கிறிஸ்தவர்கள் கேரளத்திலேயே பிறந்த மதமாரியவர்கள் யூதர்கள் அனைவரும் அந்த விழாவை கொண்டாடுவார்கள் முகமது இயர்களை கொண்டாடுவதில்லை என்றாலும் அந்த நாளில் இந்த குடும்பங்களில் உள்ள தங்கள் நண்பர்களோடு விருந்துகளில் கலந்து கொள்வார்கள் காவிரி பூம்பட்டினத்திலும் இந்திரவிழா நடக்கும்போது சமண பள்ளிகளிலும் பிரார்த்தனை நடப்பது போல பகவதி அம்மன் பண்டிகையின் போது கிறிஸ்தவ ஆலயங்களிலும் மழைக்காக பிரார்த்தனை நடக்கும் மதங்களுள் ஒருமை என்பது முடியாட்சிக் காலத்திலேயே கை ஒரு கொள்கையாகும் சோழ சமண பௌத்தர்களும் சேரநாட்டில் அரபு யூத கிறிஸ்தவர்களும் பெருமளவுக்கு இருந்த அவற்றை ஆண்டவர்கள் இந்து மன்னர்களே பதினைந்தாம் நூற்றாண்டு வரையில் பாண்டிய நாட்டில் மட்டும் இந்து மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கங்கள் பரவி விரவி நிற்கவில்லை பாரத நாட்டின் மிக முந்தைய காலத்திலேயே பல வகையான மார்க்கங்கள் நுழைந்துவிட்ட முதல் நாடு சேர நாடாகும் ஆகவே மூன்றாம் சேரமான் பெருமாள் காலத்தில் அத்தனை மார்க்கங்களும் பரிபூரணமாக அங்கீகரிக்கப்பட்டுவிட்ட நிலை பகைமை என்பதே அறவே இல்லாத நிலை எல்லோருக்கும் மூலம் இறைவனை என்று இயற்கையாகவே உணர்ந்திருந்த நிலை ஆகவே ஒரு மதத்தினரில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பிற மதத்தினர் அதை ஒரு வேடிக்கையாகவும் உற்சாகமாகவும் கருதினார்களே அன்று வெறுப்போடு நோக்கியதில்லை கொடுங்கோளூர் பகவதியம்மன் கோவில் சகல மதத்தினரையும் இணைக்கும் பாலமாகவும் இருந்தது இன்று வேளாங்கண்ணியும் நாகூர் தர்காவும் இந்துக்களை கவர்ந்து இழுப்பது போல அன்று பகவதி கோவிலும் மற்றவர்களை கவர்ந்து இழுத்தது சேரன் செங்குட்டுவன் எழும்பிய எழுப்பிய பத்தினி கோட்டம் இந்த பகவதியம்மன் கோவில்தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இன்று தமிழ்நாட்டின் எல்லையில் எடிபாடாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு கோவில்தான் பத்தினி கோட்டம் என்று கூறுவோரும் உண்டு இது எப்படி இருப்பினும் கொடுங்கோலால் மதுரை இருந்தது என்னும் செய்தியை சிலப்பதிகாரத்தில் படித்துவிட்டு கொடுங்கோளூர் என்ற பெயரையும் அது மருவி கொடுங் கொடுங்கோலூர் என்ற பெயரையும் அது மருவி கொடுங்கோளூர் என்ற பார்க்கும்போது செங்குட்டுவன் கட்டிய கோவில் இதுவே என்ற எண்ணம் புலப்படுகிறது பகவதி என்ற பெயரும் ருத்ர தேவதையை குறிப்பதாகும் கண்ணகியின் கோபத்தால் பாண்டிய நாடு எங்கனும் வெப்பநோய் ஏற்பட்டதாகவும் அதை தணிக்க மழை வேண்டி அமைத்த அம்மனே மாரியம்மன் எனவும் கூறப்படுகிறது கனகிக்கு அப்படி மலையாளத்தில் தரப்பட்ட பெயர்தான் பகவதி என்றும் நாம் கருதலாம் செண்டை என்ற வாத்தியம் கேரளத்தில் பிரசித்தியானது நீண்ட வடிவம் உள்ள மிருதங்கம் போல அது இருக்கும் பழங்கால குகை ஓவியங்களில் இந்த வாத்தியம்தான் காணப்படுகிறது செண்டையும் பெரிய வகை ஜாலராவும் நீண்ட கொம்பு வாத்தியங்களும் திருவஞ்சைக் களத்தை சங்கீத போர்க்களமாக ஆக்கிக் கொண்டிருந்தன அசல் புறவைகளிலேயே நாட்டியமாடும் புறவைகள் அந்த தாளத்துக்கு ஏற்ப நாட்டியமாடிக்கொண்டிருந்தன முச்சந்திகளிலே கணிகையர் நடனம் இரவு பகலாக நடந்து கொண்டிருந்தது தென்னம் சோலைகள் நிறைந்த நகரமாதலின் மக்களெல்லாம் வெயில் தெரியாமலே விளையாடி கொண்டிருந்தார்கள் பலவகையான வகையான குங்கும பத்திரங்களோடு சில அங்காடிகள் ஜொலித்தன இருபத்தோரு வகை மலர்களையும் சில அங்காடிகள் விற்பனை செய்தன அரைப்பதற்கு உதவும் சந்தனக்கட்டைகள் சில கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அரைத்து காய வைக்கப்பட்ட சந்தன சில கடைகள் இருந்தன மாதர்களின் கார்கூந்தலில் கழிந்து கொண்டிருந்த முல்லைப்பூக்கள் அவர்கள் துள்ளி நடந்து சென்றது போது துடித்து கீழே விழுந்து சாலையையே மூடிக்கொண்டிருந்தன அந்த மலர்களோடு சேர்ந்து விழுந்த வண்டுகள் சில மண்ணிலும் அந்த மலர்களை பிரிய மனமின்றி ஒட்டி கடந்தன தண்டைகள் அணிந்த இளம் இளம் கால்கள் அவற்றை மிதித்ததில் அந்த வண்டுகள் மரணமடைவதற்கு பதிலாக ஒரு சுகத்தை அனுபவித்தன செப்பிழம் கொங்கை செயலையாரோடும் ஒப்பு கடந்த காதலர் நெற்றி சந்தனக்கோடுகளால் மென்னி கொண்டிருந்தது மாதர் நெற்றிகள் காலை இளம் பருதியும் காளையர் மாலை இளம் வானமும் காட்சியளித்தன தண்ணீரில் பட்டு தென்னையை தடவி மாதர் கூந்தலில் இருந்த தேங்காய் எண்ணெய் வாசத்தை அள்ளிக்கொண்டு தெருவழியே நடந்த சென்றல் காற்று மங்கள கீதம் பாடிற்று அம்மனை நீராட்டும் அபிஷேக தீர்த்தம் பட்டத்து யானையின் மீது வருவது வழக்கம் அந்த யானையின் முதுகில் கிடைக்கிற பட்டு பார்த்து இளப்பெண்கள் இயக்க விடுவது வழக்கம் சேரமானை கண்டு கனவு காணாத பெண்கள் சேர மிக குறைவு அவர்கள் அவைகளிலே அந்த சிந்தனையே இல்லாத இரண்டு பெண்கள் திருவிழாவை வேடிக்கை பார்த்துக்கொண்டே தெருவழியே நடந்து வந்தார்கள் ஒருத்தி சலீமா இன்னொருத்தி ஜபுனிசா சலீமாவுக்கு அந்த திருவிழா வேடிக்கையாகவே இருந்தது கிராமங்களில் இருந்து அணி அணியாக மாட்டு வண்டிகளையும் குதிரை வண்டிகளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டபடி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அரேபிய மக்களுக்கு குதிரைகள் அதிசயமானவை அல்ல ஆனால் மாட்டு வண்டிகள் தான் அவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தன சலீமாவும் ஜப்புனிசாவும் நடந்து வந்து கொண்டிருந்த போது பழைய சேனை கொத்தளம் என்ற பகுதியில் தென்னம் கீற்றினால் ஒரு பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலில் முகமது எப்பெண்கள் அதிகமாகவும் இந்து பெண்கள் குறைவாகவும் கொடியிருந்தார்கள் ஜிகினாவால் அலங்காரம் செய்யப்பட்ட ஆடை அணிந்து கொண்டு இரண்டு அழகான இளம் பெண்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள் இதை பார்த்ததும் ஜப்புனிசகாவுக்கு குழு குஷ் குஷி பிறந்து விட்டது வாத்தியக்காரர்களின் அருகிலே அவள் போய் உட்கார்ந்து கொண்டாள் சலீமா கூச்சப்பட்டு ஒரு மூலையில் நின்று கொண்டாள் ஒரு பாட்டு முடிந்ததும் ஜப்புனிசா தன்னை அறியாமல் பாடத் தொடங்கினாள் அது சேரநாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு உருது பாடல் கைத்தட்டிக்கொண்டே ரசிக்கக்கூடிய பாடல் சபையினர் திரும்ப திரும்ப அந்த பாடலை பாட வைத்தார்கள் அது நடந்து கொண்டிருக்கும்போதே மேலந்தாளங்களின் ஒளி கேட்டது அது வட்டத்து யானை வருவதற்கு அடையாளம் யானைக்கு முன்னால் சென்டை வாசிக்கக்கூடாது என்றொரு சம்பிரதாயம் காரணம் அதனால் யானைக்கு மதம் பிடிக்கும் என்று நம்பினார்கள் அபிஷேக நீரோடு யானை வரும் ஒலி கேட்டதும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டன எல்லா கூட்டமும் ஒரு கூட்ட இடத்தில் கூடிவிட்டது ஆனால் செண்டை வாசித்தவர்கள் தங்களையும் அறியாத குதூகலத்தோடு ஓங்கி அடிக்க ஆரம்பித்தனர் யானை ஒரு முறை பிளமுறையும் பிழிறிற்று அதற்கு மதம் பிடிக்க தொடங்கிற்று தன் முதுகில் இருந்த பூசாரியை அபிஷேக கூடத்தோடு கீழே தள்ளிட்டு கூட்டம் பயந்து நாலாபுரமும் ஓடத் தொடங்கிட்டு நெரிசல் கொண்டு பலர் காயமடைந்தார்கள் அங்கும் இங்கும் ஓடிய பட்டத்து யானை சில கடைகளை உருட்டிற்று குங்குமத்தை தன் துப்பி தும்பிக்கையால் உறிஞ்சி தன் தலை மீது போட்டுக்கொண்டது கோவில் தாங்காத அளவுக்கு கூட்டத்தினர் கோவிலுக்குள் நுழைந்தார்கள் பட்டத்தை யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்ற செய்தி காட்டுத்தீயைப் எங்கும் பரவிற்று உடனடியாக தண்டோரா போடுகிறவர்கள் தெரிவேங்கும் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று தண்டோரா போட்டார்கள் செய்தி வந்தபோது பூஜையில் இருந்த சேரம்மான் பெருமாள் உடனே தன் புறவியை கொண்டு சொல்லி ஏறி அமர்ந்து கோயில் சாலையை நோக்கி விரைந்தார் அவர் பின்னாலேயே சில புலவி புறவி வீரர்களும் விரைந்தார்கள் கோவில் சாலைக்கு வந்ததும் அவர் கண்ட அவரை திகைக்க வைத்தது பட்டத்து யானை ஒரு அரேபிய பெண்ணை துப்பிக்கியால் வானத்தை நோக்கி தூக்கியபடி எறிவதற்கு தயாராக இருந்தது ஆம் சலீமாவையே புறவியை விட்டு கீழே இறங்கிய சேரமான் கையை வானத்தில் உயர்த்தி மந்திரம் போல எதையோ சத்தம் போட்டு சொன்னார் அந்த பாஷை யானைக்கு புரியும் அமைதியாக அந்த யானை அவரை நோக்கி வந்தது தும்பி கையில் சலீமாவோடு இரண்டு கைகளிலையும் அதன் முன்னே நீட்டினார் சேரமான் யானை அமைதியாக அந்த கைகளில் சலீமாவை வைத்தது ஐந்து தியான தினம் மனி மனிதர்களில் ஆறாவது அறிவு யானையின் ஐந்தாவது அறிவை விட குறைவானதே மதம் பிடித்த நிலையில் கூட யானை சில சத்தியங்களுக்கு கட்டுப்பட்டு மதம் பிடிக்காத நிலையில் சில மனிதர்கள் எதற்கும் கட்டுப்பிடுவதில்லையே யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் என்பார்கள் ஆத்திரம் ஊட்டப்பட்டால் மகான் கூட அந்த நிலைக்கு வருவதில்லையா ஆனால் திருவஞ்சைக் கிளத்தில் பட்டத்து யானை நன்றி மிக்கது ராஜவிஸ்வாசம் மிக்கது குலசேகர ஆழ்வார் காலத்திலிருந்து உள்ளது அது குட்டியாக இருக்கும்போது ஆழ்வார் இட்ட பெயர் பத்மாவதி என்பது அவ்வளவு பெரிய கூட்டத்தில் சலீமாவை தூக்க வேண்டும் என்போல் அதற்கு ஏன் தோண்டிற்றோ தெரியவில்லை ஆயினும் மூன்றாம் சேரமான் பெருமாளின் கரங்களுக்கு அது கட்டுப்பட்டது சலீமாவை கையில் தாங்கிய சேரமான் பெருமாள் மீண்டும் ஒரு உச்சரித்தால் யானை மண்டியிற்று வணங்கிற்று கூட்டம் முழுவதும் ஓடிவிட்ட நிலையில் அது பாக எனக்கு கட்டுப்பட்டு அவன் பின்னாலேயே சென்றது யானை சென்றதும் சலீமாவின் உறவினர்களை தேடினார் சேரமான் பெருமாள் ஜபுனிசா மட்டுமே அங்கே நின்றாள் இந்த பெண்ணுக்கு நீங்கள் உறவா என்று கேட்டார் சேரமான் வியர்க்க விரிவிற்க நின்ற ஜபுனிசா ஆம் என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தாள் என்னோடு அரண்மனைக்கு வாருங்கள் என்றார் அரண்மனை அந்த ஒரு அழகான தனி அறையில் சலீமாவை படுக்க வைத்தார் சேரமான் அரண்மனை மருத்துவர்கள் அங்கே கூடினர் நாடி துடிப்பு தாறுமாறாக இருக்கிறது என்றால் ஒருவர் இதய துடிப்பு அதிகரித்திருக்கிறது என்றார் மற்றொருவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே என்று கேட்டார் சேரமான் நிச்சயமாக இல்லை என்றார் தலைமை மருத்துவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார் சேரமான் ஜபுனிசாவின் நெஞ்சு ஒருமுறை விம்மி தாழ்ந்தது பகவதி கோவில் திருவிழாவில் ஒரு அரேபிய பின்னுக்கு ஆபத்து என்றால் அது வேறு வகையான கசப்பை உண்டு பண்ணிவிடுமே என்று கலங்கிய சேரமான் ஆறுதல் அடைந்து ஜபுனிசாவை பார்த்து நீங்களும் இங்கேயே இருங்கள் உடல்நிலை முழுக்க சீரடைந்ததும் போகலாம் என்றார் அதன்றியும் அவர்கள் இல்லம் இருக்கும் இடத்தையும் கேட்டு அகமதுவுக்கும் மகமதுவுக்கும் செய்தி அனுப்பினார் யூஜியானா பிறந்த நாளில் இருந்து நிம்மதி இழந்திருந்த சேரமான் யூஜியானா பிரிந்த நாளில் இருந்து சேரமான் மெதுவாக நிலைக்கு வந்து கொண்டிருந்தார் ஓவியம் வரைவதில் அதிக அக்கறையில்லாத இவர் சில நாட்களாக ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார் அவர் கருத்தில் அது யுஜியானாவின் ஓவியம் தலையில் இருந்து தொடங்க வேண்டும் என்ற ஓவிய கலைக்கு முற்றிலுமாறாக பாதத்தில் இருந்தே அவர் ஆரம்பித்திருந்தார் யுஜியானாவின் அங்கங்களில் அவரை மிகவும் கவர்ந்திருந்தது அந்த அழகான பாதங்களே ஒரு யூத பெண்ணின் ஆடையையே அவர் அந்த ஓவியத்திற்கு அணிவித்திருந்தார் அன்று அன்று அவன் அந்த ஓவியத்தின் முகத்தை அவர் வரைய வேண்டும் எழுதுகோலை அவர் கையில் எடுத்த பொழுது சலீமாவின் அறையில் இருந்தபடி ஜபுர் நிசா பாடத் தொடங்கினாள் கார்காலத்து மிகங்களே நீர் கொண்டு வாருங்கள் இந்த புல்லிதழ்கள் மீது அரும்பி இருக்கின்ற பனித்துளைகளை துடைத்து துளிகளை துடைத்து கொண்டு செல்லுங்கள் புல் புல் பறவைகளை உங்களுக்கு பொழுதுபோகவில்லை என்றால் இந்த ஜன்னல் பக்கம் வாருங்கள் இந்த இளைய மான்கூட்டியை தாளாட்டுங்கள் ஏழாம் நாள் சந்திரனைப் போல கருப்பு செல்லா துணியால் இவள் பாதி முகத்தை மூடி கொண்ட போது வெட்கப்பட்டு மண்ணுக்குள் மறைந்துவிட்ட தங்கக்கட்டிகளை கொஞ்சம் வெளியே வந்து இவள் கால்களை தடவுங்கள் அரபிக்கடலில் ஆழ்கடலில் பிடிக்கப்படும் வட்டவடிவமான பொன் மீன்களை இவள் கண்களுக்கு கண்ணீர் கழிக்க கூட்டம் கூட்டமாக வாருங்கள் சுவையானதும் தொடுவதற்கு மென்மையானதுமான காபூல் திராட்சைகளை இவளது வாய்மொழியிலிருந்து இன்னும் சுவைகளை பெற்றுக்கொள்ள இவளை பேச பாரசீக பூந்தொட்டிகளில் பதுங்கி கிடக்கும் வண்ணப்பூக்களை உங்கள் துயரம் எனக்கு புரிகிறது ஒரு கோடி புஷ்பங்களை படைத்த இறைவன் ஒரு சலீமாவை படைத்து நம்மை பழிவாங்கிவிட்டானே என்று நீங்கள் எண்ணுவதை நான் அறிவேன் சுலைமான் தோட்டத்து கனி போல இங்கே துயில் கிடக்கும் இளம் தலையை பாருங்கள் மௌனம் என்ற பரிபாஷையின் மூலம் யார் யாரெல்லாம் இவளோடு பேச முடியுமோ அவர்களெல்லாம் பேசுங்கள் சிதறை கிடக்கும் நட்சத்திரங்களை மாலையாக்கி கொண்டு வாருங்கள் செவ்வானத்தை சாறு பிழந்து கண்ணாடி பாத்திரங்களில் நிரப்புங்கள் உங்கள் சீர்வரிசை காலுக்கு உங்கள் சீர்வரிசைகளுக்காகவே ஒரு சிற்பம் இங்கே மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது இந்த அற்புத புஷ்பத்திற்கு எவன் சொந்தக்காக சொந்தக்காரனாக போகிறானோ அவன் இப்போதே இவளுக்காக பிரார்த்திக்கட்டும் ஜபுனிசா பாட சேரமான் வரைந்து கொண்டிருந்த ஓவியத்தின் முகம் மாற மாறத் தொடங்கியது அவர் வரைந்து கொண்டிருந்தது யூஜி ஆனாவை யூஜியானாவின் முகத்திற்கு கருப்பு சல்லா துணி ஏது அவர் மனதில் நின்று கொண்டிருந்த யூஜியானாவின் முகம் குழம்ப தொடங்க அடையாளம் தெரியாத ஒரு முகமாக அவள் முகம் உருவெடுத்தது ஓவியத்தையே கூர்ந்து நோக்கிய சேரமான் அலுப்போடு தூருகியை கீழே வைத்தார் யூஜி ஆனாவை மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்தி பார்த்தார் அவளது முகமும் வேறொரு முகமும் சேர்ந்து அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினார் இது என்ன அர்த்தமற்ற குழப்பம் சில நேரங்களில் அப்படித்தான் நன்றாக பழக்கமாகிவிட்ட முகங்களே குழப்பமடைந்து காணப்படும் மனோதத்துவதற்கு இதை உள்ள என்பார்கள் கண்களுக்கும் மனதுக்கும் தொடர்பாக உள்ள ஒரு நரம்பு காரணமில்லாத ஒரு சிறு அதிர்ச்சிக்கு ஆளாகும்போது கண்களில் பதிந்திருந்த உருவம் தெளிவில்லாது ஆகிவிடும் யூஜியானாவின் முகம் என் நெஞ்சை நீங்கியது எப்படி என்று சேரமான் கலங்கினார் அப்போது பட்டத்தை யானை என் கேட்டது ஆனால் ஒரு புது அர்த்தத்தை அவர் கண்டுபிடிக்கவில்லை சலீமாவின் அறையில் அகமதவும் மகமதமும் ஃபாத்திமாவையும் நுழைந்து கலங்கி அழுது ஓவியத்தில் குழப்பமடைந்திருந்த சேரமானிடம் ஒரு காவலன் வந்து அந்த பெண்ணின் உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான் நல்லது பத்மாவதியும் சகோதரிகளும் பெண்ணை பார்த்தார்களா என்று கேட்டான் சேரமான் அவன் ஏற்கனவே பார்த்து விட்டார்கள் வேண்டியவர்களை அனு வேண்டியவற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் காவலர்கள் சேரமான் சலீமாவின் அறைக்கு வந்தார் அகமது குடும்பத்தினர் அரேபிய முறையில் அவருக்கு வணக்கம் செலுத்தினார்கள் ஒன்றும் பயமில்லை கவலை வேண்டாம் என்றார் சேரமான் இந்த பெண் மயக்கம் தெளிந்து இழும் நீங்களும் இங்கேயே தங்கலாம் என்றார் சலீமாவின் கையை பிடித்து நாடி பார்த்தார் காய்ச்சல் இருக்கிறதா என்ற கழுத்தை தொட்டு பார்த்தார் ஒன்றுமில்லை என்பது போல தலையாட்டினார் பிறகு அங்கிருந்து நேரே தம் பூஜை அறைக்குள் நுழைந்தார் யூஜியானாவில் நினைவில் ஏற்பட்ட குழப்பத்தை அவர் தியானத்தின் மூலம் தீர்க்க விரும்பினார் அந்த பூஜை அறையில் அஷ்டலட்சுமிகள் சிலை உண்டு அதில் தைரிய லட்சுமியின் கழுத்தில் மட்டும் மாலை இல்லாமல் இருந்தது மாலை சாத்துகிறவர் ஏனோ அதை மறந்துவிட்டார் சேரமார் அதை கவனித்தார் பூஜை அறை மணியை ஊங்கி அடித்தார் வயதான திருமையினி ஊன்று சிவப்பழமாக வந்து நின்றது மாலையை மறந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டது அப்போது பத்மாவதியின் அறையிலிருந்து பெரும் சிறு திருப்பு சத்தம் எழுந்தது என்ன அது என்று கேட்டார் சேரமான் ஒன்றுமில்லை என்று எழுத்தது திரிமேனி கேட்டு என்றார் அவர் திரிமேனி கேட்டு திரும்பியது ஒன்றுமில்லை மகாராணியாரின் கட்டிலுக்கு கீழ் ஒரு பெரிய ஆமை இருக்கிறதாம் மகாராணியார் பயந்து விட்டார்களாம் தரங்கினி தேவியாரும் சகோதரிகளும் அதை சொல்லி சிரிக்கிறார்கள் அவ்வளவுதான் என்றது திரிமேனி நல்லது என்று சொன்ன சேனமான் தியானத்தில் ஆழ்ந்தார் தியானம் முடிந்து அவர் வெளியே வந்ததும் என் மகள் கண் விழித்து நாங்கள் விடைபெறுகிறோம் என்று எதிரே வந்தார் மகமது பின்னாலேயே அவர் குடும்பத்தினர் வந்தார்கள் என்னம்மா பயம் தெளிந்து விட்டதா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் சேனமான் மிகவும் நன்றி என்றார் சலிமா அவர்கள் வெளியே வெளியேறிய அவர்களது அவர்களை பார்த்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார் நாராயண நம்பூதிரி மரத்தினால் ஆன காலணியை அவர் அணிந்திருந்தார் அது தடுக்கி கீழே விழப்போன அவர் சுவரின் மேல் சாய்ந்து கொண்டார் நான் கை கொடுக்கட்டுமா என்று கேட்டார் சேரமான் ஒரு கட்டத்தில் நீங்கள் மறு கட்டத்தில் நான் என்றார் நாராயண நம்பூத்ரி ஆறு சதுரங்கத்தில் காய்கள் முதலாம் சேரமான் பெருமாள் நாயன்மார்கள் வரிசையில் சேர்ந்தார் இரண்டாம் சேரமான் பெருமாள் ஆழ்வார்கள் வரிசையில் சேர்ந்தார் மூன்றாம் சேரமான் பெருமாள் சைவ மெய்யன்பராக திக் திகழ்ந்து வைணவத்தையும் ஆதரித்தார் யூஜியானாவின் பிரிவுக்கு பிறகு சலீமா யானையிடமிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு மூன்று ஆண்டுகள் மூன்றாம் ஆண்டு சேரமான் பெருமாள் ஆட்சியில் மிகவும் அமைதியான ஆண்டுகள் யூஜியானாவின் பிரிவாவிலே ஏற்பட்ட வடு சேரமானின் நெஞ்சத்திலே இருந்தது என்பதை தவிர இந்த ஆண்டுகளில் அதிலிருந்து வடிந்து கொண்டிருந்த ரத்தம் நின்றுவிட்டது திருவஞ்சைக் களத்திலிருந்து திருவிதாங்கோடு வரையில் திருக்கோவில்கள் எழுப்பதில் சேரமான் முனைந்திருந்தார் இந்த ஆண்டுகளில் அவரது பொதுத்திறமை வெளிப்படத் தொடங்கியிற்று அவர் அஷ்டாவதியா அஷ்டாவதானியாக திகழ்ந்தவர் என்கிறது வரலாறு அவரை சகலகலாவல்லபன் என்ற பட்டம் சூட்டி அழைக்கிறது ஒரு பிற்கால கல்வெட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் இக்கதையில் வரும் முக்கிய பாத்திரங்களில் ஒவ்வொருவர் நிலையையும் கவனிப்போம் இஸ்ரவேல் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த யூஜியானா தாய்மைப் பேரு எய்தினாள் எல்லோரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒரு பெண் மகவை என்றெடுத்தால் அந்த வகையில் அவளுக்கு ஒரு நிம்மதி அது ஆண் குழந்தையாக பிறந்திருந்தால் இஸ்ரவேல் மக்கள் அதை வைத்து கொண்டு சேரநாட்டு உரிமை கொண்டாட முயற்சி செய்யலாம் அது அவளது ஆறுயிர் காதலனுக்கு இடையூறாக இருக்கலாம் பெண் மகவு சேரமான் மகள் என்பதோடு ஆறுதல் அடைய வேண்டியது தானே அந்த செய்தியை அரபிக்கடலில் வரிசையாக கருணாகங்கள் போல நெளிந்து கொண்டிருந்த அலைகள் மூலமாகவே அவள் சேரமானுக்கு அனுப்பினாலே அன்றி ஆள்மூலம் அனுப்ப விரும்பவில்லை நினைவு நெருப்பை மீண்டும் கிளப்பி சேரமானை வேக வைக்க வேண்டாம் என்று அவள் நினைத்தாள் இந்த குழந்தையினால் சேர ஆபத்து வரும் என்று கூறினார்களே அது எப்படி என்று திகைத்தாள் சிரித்தாள் எல்லோரும் பொய் சொல்லிவிட்டார்கள் என்று முடிவு கட்டினால் என்றாலும் பழைய வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை மங்கள விதவையாக தன்னை வறுத்து கொண்டு விட்டாள் இஸ்ரேலின் அவளது தந்தை யோகோவா வாங்கிய புதிய மாளிகையே அவளுக்கு போதுமானதாக ஆகிவிட்டது குழந்தை பிறப்பதற்கு முன்பே சேலநாட்டுக் கப்பலையும் கப்பல் வந்த கப்பலில் வந்த ஊழியர்களையும் அவள் திருப்பி அனுப்பிவிட்டாள் காலம் கண்திறக்கும் வரை ஜெருசலத்தில் தெருக்களிலே நடந்து செல்லும் மனிதர்களையும் பிராணிகளையும் மாடத்திலிருந்ததை பார்த்தபடி மற்றவற்றை மறந்து மற்றவற்றை மறந்து விடுவது என்று முடிவு கட்டினார் திருவஞ்சைக்களத்தில் நம்பூரிகள் சபை தலைவர் நாராயணன் நம்பூதிரி திட்டவட்டமான செயல்முறைகளில் இறங்கினார் சேரமானின் சமயப்பற்று அவருக்கு ஒரு நிம்மதியை அளித்தது கோவில் கட்டுவதற்கான இடங்களை தேர்ந்தெடுப்பதில் அவர் சுறுசுறுப்பு அதிகமாயிற்று அகஸ்தீஸ்வரம் காட்டில் மார்த்தாண்டவர்மனை காப்பாற்றிய பழங்குடி மக்களுக்கு அந்த காட்டு நிலங்களையே அவர் உடைமையாக்கினார் கள்ளியம் கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோவிலுக்கு ஆயிரம் காராம் பசுக்களும் நூறு வேரின் நிலமும் நிபந்தம் அளித்தார் நாடு முழுவதிலும் இருபத்தி வேத பாடசாலைகளை உருவாக்கினார் ஆண்டவன் அவர் மீது காட்டிய அக்கறையோ என்னவோ பருவமழை தவறாமல் பெய்தது இந்த காலங்களில் சேரமான் பத்மாவதியோடு முழு மனமும் இணைந்து வாழ வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மட்டும் பலிக்கவில்லை பத்மாவதி பட்டத்துராணி அந்த அந்தஸ்தை தவிர மனைவி என்ற முறையில் அதிகம் அனுபவித்து அறியாதவள் அரசியல் காரணங்களுக்காகவே தன் நாயகன் தன்னோடு இன்னொரு இரண்டொரு முறை தொடர்பு கொண்டிருந்தான் என்பதை அறிந்திருந்தவள் காலை எழுந்து குளித்து கரை போட்ட முண்டு கட்டி வஞ்சி பூச்சோடி நெற்றியிலே சந்தனம் தேட்டி குங்குமம் அணிந்து மங்களமடந்தியாக தினசரி பகவதை அம்மனை தரிசிப்பதையே தன் பாக்யமாக அவள் கருதினாள் தன் நாத்திமார்களான தாவளி சகோதரிகளின் திருமணங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள் மூத்த தாவளிக்கு திருமணம் நடந்து அவளை அவள் மணந்து கொண்டது கணனூரை சேர்ந்த ராமவர்மா என்ற படைத்தலைவன் ஒருவனை சாலியூர் தாவளி மணந்து கொண்டது நாம் ஆரம்பத்தில் சலீமாவுக்கும் அவள் தந்தைக்கும் வழிகாட்டியாகச் சொன்னோமே அந்த மானிச்சன் என்ற தளபதியையே அவன்தான் திருவஞ்சைக்களத்தின் சேனாதிபதி மூரிநூர் தாவளி மணந்து கொண்டது குலசேகர ஆழ்வாரின் தாயாதியான காசியப்பன் என்ற பெருநிலக்கிழாறை இந்த மூன்று திருமணங்களும் ஒரே நாளிலேயே நடந்தன அதிக ஆடம்பரமின்றி இவற்றை அமைதியாக கொண்டாடியது நாராயண நம்பூதிரியின் சிறப்பு திருமணத்துக்கு பிறகும் அந்த மூவரையும் அரண் அரண்மனையிலேயே தங்கும்படி பத்மாவதி கேட்டுக்கொண்டாள் கொண்டவன் ஆதரவு இல்லாத நிலையில் அரண்மனை கலகலப்பாக இருந்தால்தான் தனக்கு நிம்மதி என்று அவள் கருதினாள் அவர்களும் அங்கேயே தங்கினார்கள் பள்ளி விருத்தி தாவளிக்கும் இளைய தாவளிக்கும் திருமணம் நடைபெறவில்லை திருவிதாங்கோட்டில் கணவன் மார்த்தாண்டவர்மனோடு தனியாக இருந்த மெல்லிள போதைக்கு துணையாக பள்ளி விருத்தி தாவளியும் இளைய தாவளியும் போய் சேர்ந்தார்கள் காரணம் அங்கிருந்து வந்த செய்தி மார்த்தாண்டவர்மன் மெல்ல மெல்ல அடிகளாகி கொண்டு வருகிறான் என்ற செய்தியே அது பக்தி பெருக்கில் அவன் பாடல்கள் பாடத் தொடங்கினான் தன் மூதாதையர்களில் ஒருவரான முதலாம் சேரமான் பெருமாள் இரண்டாம் திருவிசைப்பா பாடியது போல தானும் மூன்றாம் திருவிசைப்பா பாடத் துவங்கினான் தன் பெயரை வேணாட்டு அடிகள் என்று மாற்றிக்கொண்டான் அரசனுக்குரிய அணிமணிகளை திறந்தான் விபூதியை தண்ணீரில் குழித்து அங்கமெங்கும் பூசிக்கொண்டான் நெற்றிகள் பிரகாசமாக சந்தனம் திட்டி அதன் மீது குங்குமம் அணிந்து செக்க சிவந்த அழகிய மேனிக்கு அவையே அணிமணியாக விளங்கினார் குலசேகர ஆழ்வார் காலத்தில் திருவஞ்சைக்களம் முழுவதிலும் வைனத்துறவிகள் நிறைந்து காணப்பட்டது போல திருவிதாங்கோட்டில் சைவத்துறவிகள் நிறைய துவ துவங்கினர் அரண்மனைக்குள்ளும் அடியவர் காணப்பெற்றது அரண்மனையில் பணிபுரிவோர் சைவ சின்னம் அணிய வேண்டும் என்ற கட்டளை பிறந்தது இதனை ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ள கேரளத்தின் விரிந்த சரித்திரம் விவரிக்கிறது திருமந்திரமணி துடிசைக்கிழார் அவர்கள் எழுதியுள்ள சேரர் வரலாறு என்ற நூலும் மார்த்தாண்டவர்மனின் சைவப்பற்றை உறுதி செய்கிறது திருமூ ராகவ ஐயங்கார் எழுதிய நூலிலும் இந்த செய்தி அப்படியே காணப்படுகிறது அவன் சைவனாக வாழ்ந்தாலும் திருவிதாங்கூர் அனந்த பத்மநாப சுவாமிக்கு தாசனாகவே விளங்கினான் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போ போகும் மன்னர்கள் கோடிவேட்டி கட்டிச் செல்லும் பழக்கத்தை இவன்தான் உண்டாக்கினான் அந்த கோவிலுக்குள் இவன் அளித்த விளைநிலங்களின் பட்டியல் மிகப்பெரியது சேரவம்சத்தின் எட்டாம் நூற்றாண்டு வாரிசில்லாத நூற்றாண்டு ஆம் மெல்லிடம் கோதைக்கும் குழந்தை பிறக்கவில்லை இல்லறம் எனிதும் நடந்தும் மெல்லிழக்கோதை மகப்பேற்றை எய்தவில்லை அழகு சிலையாக விளங்கிய இளைய தாவளையை அவனுக்கு மறுமணம் செய்து வைக்க மெல்லிடம் கோதை முயன்றம் அவன் மறுத்துவிட்டான் ஆண் மலடோ பெண் மலடோ யார் கண்டது ஆண்டவன் விட்ட வழி என்று கூறி மறுத்துவிட்டான் பாண்டிய நாட்டில் வரகுண பாண்டியன் மறைவுக்கு பிறகு சீர்மாறன் சீவல்லபன் பாண்டிய நாட்டு பெருவேந்தனாக முடிச்சூட்டிக் கொண்டான் இந்த இடைக்காலத்தில் தற்போது சீவலப்பேரி என்று வழங்கப்படும் ஸ்ரீ வல்லப ஏரியை இவன் உருவாக்கினான் வடமொழியில் பெரும் புலமை பெற்ற இவன் தென்மொழியிலும் வல்லபன் தெற்கே திருநெல்வேலியில் இருந்து மதுரை வரை சுமார் நாற்பத்தி ஏழு கோவில்களுக்கு நிபந்தங்களை அளித்தான் எவனது இணைப்பிரியாத தோழனாக விளங்கியது திருவிதாங்கோட்டு மன்னர் மார்த்தாண்டவர்மனை சமய கருத்துக்களையும் அரசியல் மார்த்தாண்டவர்மன் மதுரைக்கு செல்வான் இல்லையென்றால் சீர்வல்லபன் திருவிதாங்கோட்டுக்கு வருவான் யூஜி நாடு கடத்துவதற்கு குறிக்கார குரத்தியாக நடித்த சீர்வல்பன வல்லபனின் மனைவி மட்டும் மெல்லளம் கோதைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று குறிச்சொல்லிக் கொண்டிருந்தார் சுசீந்திரம் கோவிலுக்கு சீர்வல்லபன் ஆயிரம் ஆடுகளை நிபந்தமாக அளித்தான் சோற்றால் மடை மடையடைக்கும் ச சோழவள நாடு நாம் முன்பு பார்த்தது போலவே அமைதியாக இருந்தது கொங்கு நாடு கவுட பிறகு மல்லதேவன் ஆட்சிக்கு வந்ததும் படைமலம் இன்மையால் கர்நாடக மன்னர்களால் கைப்பற்றப்பட்டு கப்பம் கட்டி வந்தது சேரநாட்டிலிருந்து கொங்கு நாட்டுக்கு அனுப்பப்பட்ட மாதேவி கொல்லப்பட்டு விட்டாள் மீண்டும் நாம் திருவஞ்சைக்களத்துக்கு வந்தால் சேரமானுக்கு இணைப்பெரியாத சகோதரியாக விளங்கி கொண்டிருப்பது தரங்கிணி மட்டுமே என்பதை காண்போம் அப்படியே மகமது தெருவுக்கு போனால் சலீமா என்னும் பச்சைக்கிளி ஜெபுனிசா என்னும் சுட்டிக்கிளியிடம் கொடுந்தமிழ் என்னும் மலையாளத்தை கற்றுக்கொண்டிருப்பதை காண்போம் அரண்மனை மண்டபத்தில் நடக்கும் விழாக்களுக்கெல்லாம் போக அவள் தவறுவதில்லை கேள்வி கேட்பது பதில் சொல்வது என்னும் சுவையான விவாதங்களில் அண்மை காலங்களில் அவளும் கலந்து கொண்டாள் இன்னும் பத்து நாட்களில் தைத்தியங்கள் பிறக்கப் போகிறது சங்கராந்தி மாலை மூன்றாம் சேரமான் பல வித்தகர்களோடு இலக்கிய விளையாடுவார் அந்த விளையாட்டில் தானும் கலந்து கொள்வது என்று முடிவு கட்டினாள் அடுத்தது ஏழாவது சாப்டர் விவாத மண்டபம்